அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் தன்னை இடையிலே விட்டு பிரிந்து சுயநலம் காரணமாக மீண்டும் தன்னிடம் வந்து சேர்ந்தவனை தலைவன் அல்லது அரசன் அவனை தகுந்தவாறு சோதனை செய்து காத்திருந்து பின் ஆராய்ந்து சேர்த்து கொள்ள வேண்டும் பிரிந்தவனை சுலபமாக சேர்த்துக்கொள்வது அரசனுக்கு சரியன்று என்று ஆசிரியர் நினைக்கிறார் பலவிதமான சோதனைக்கு அவனை ஆளாக்கி பிறகுதான் சேர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு முந்தைய குரட்பாவில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் நம்மை விட்டு பிரிந்து போனவர் அந்த காரணம் நீங்கியவுடன் மறுபடியும் வந்து சேரக்கூடும் என்று பார்த்தோம் ஆனால் அப்படி சேர்ந்தால் கூட அதில் சுயநலம் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த குரட்பா உணர்த்தியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோசித்துத்தான் அவனை மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகிறார் ஒன்பது பத்து குரட்பாக்கள் தீமையை விட்டு விட விரும்புகின்றவனையும் நன்மை செய்ய விரும்புகின்றவனையும் சுற்றமாக்கிக் கொள்ளும் வழிமுறையை நன்கு நமக்கு உணர்த்தின நாளடியார் இருநூத்தி நாலாவது பாடல் இவ்வாறு சொல்லுகிறது உலகரிய தீரக் கலப்பினும் நில்லா சில பகலாம் சிற்றினத்தார் கேண்மை நிலை திரியா நிற்கும் பெரியோர் நெறியுடைய நின்றனைத்தால் ஒர்க்கமிலாளர் தொடர்பு உலகத்தார் அறியும்படியாக மிகுதியாக உறவு கொண்டாலும் சுற்றினத்தாரிடம் கொண்ட உறவு நீடித்து நில்லாது சிலகாலமே காலமே இருக்கும் உலகறிய தீர கலப்பினும் நில்லா சிலபகலாம் சிற்றினத்தார் கேண்மை அதுக்குதான் அர்த்தம் பிறரை தாங்கும் பண்பில் தளர்ச்சி இல்லாதவருடன் கொண்ட உறவோ இயல்பாகவே தம் பண்பில் திரியாது நிற்கும் பெரியோர் மோக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற வீட்டினை அடைய தவம் செய்யும் காலத்தில் அந்த மோக்ஷ மார்க்கத்தினில் அந்த வீட்டு நெறியினில் நிலைத்து நிற்கும் நிலைத்திரியா நிற்கும் பெரியோர் நெறியுடைய நின்றனைத்தால் ஒர்க்கமிலாளர் தொடர்பு அதனுடைய பொருள் இது இனி பதவுரை பார்க்கலாம் உழை தன்னிடமிருந்து பிரிந்து பிரிந்து போய் காரணத்தின் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வந்தானை வந்த சுற்றத்தானை வேந்தன் அரசன் இழைத்திருந்து அக்காரணத்தை எண்ணி ஆராய்ந்து இழைத்திருந்து பொறுத்திருந்து அதற்கான காரணத்தை எண்ணி ஆராய்ந்து கொழல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னிடமிருந்து பிரிந்து போய் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வந்த சுற்றத்தானை அரசன் பொறுத்திருந்து அல்லது பொறுமையாக அக்காரணத்தை ஆராய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்